الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من جهده الله فلا مضل لا ومن جضلله فلا هادئ له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمد عبده ورسوله ارسله الله بالحق بشير ونذيرا اما بعد فقد قال الله تعالى في كلامه القديم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واذا قلتم يا موسى ان من لك حتا نرى الله جهرتا فخذتكم الصاعقه وانتم تنظرون ثم باثناكم من بعد موتكم لعلكم تشكرون وَظَلَّلْنَا عَلَيْكُمُ عَلَيْكُمُ الْغَمَامَ وَأَنْزَلْنَا الْمَنَّ طَيِّبَاتِ مَا وَمَا ظَلَمُونَا كَانُوا يَظْلِمُونَ கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே சகோதரர்களே இதற்கு முன்னால் வாசிக்கப்பட்ட ஆயத்தில் நபி மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹால வேதத்தை வழங்குவதற்காக வேண்டி தூருசீனா என்ற மலைக்கு வருமாறு கட்டளையிட்டு நாற்பது நாள்கள் அங்கே நோன்பிருந்து தங்கி இருக்கும்படியாக அல்லாஹ் கட்டளையிட்டான் அந்த நேரத்தில் அவர்களுடைய சமுதாயத்தினர் பனிசரவேலர்களுக்கு பாதுகாப்பாக நபி ஹாரூன் அலை இஸ்லாம் அவர்களை ஏற்பாடு செய்துவிட்டு சென்றிருந்தார்கள் திரும்பி வந்து பார்க்கும் பொழுது அவர்கள் சாமிரி என்ற ஒருவனுடைய தூண்டுதலின் காரணமாக காலை கா ஒன்றை வணங்கக்கூடிய மனிதர்களாக அவர்கள் இருக்க கண்டார்கள் அதன் காரணமாக கோபமடைந்த முஸ் அலை இஸ்லாம் அவர்கள் அல்லாஹத்தாலாவிடத்தில் அது பற்றி விண்ணப்பித்தார்கள் அவர்கள் செய்த அந்த அநியாயத்திற்காக வேண்டி இணை வைப்பதற்கு இணை வைத்ததற்காக வேண்டி அவர்களுக்கு பாவ மன்னிப்பு வழங்குமாறு அல்லாஹவிடத்தில் கேட்டார்கள் கெஞ்சினார்கள் அல்லாஹாலா அந்த பாவங்களை மன்னிப்பதற்காக வேண்டி ஒரு ஏற்பாட்டை செய்தார் அது யார் அந்த காலை மாட்டை வணங்கினார்களோ அவர்கள் கொல்லப்பட வேண்டும் அது அவர்களே தங்கள் தாங்களையே கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு கட்டளையை பிறப்பித்தார் யார் அந்த காலை மாட்டை வணங்கினார்களோ அவர்கள் காலை மாட்டை வணங்காதவர்களின் மூலமாக கொல்லப்பட வேண்டும் அது பற்றியுள்ள நிகழ்ச்சிகள் விவரங்கள் எல்லாம் இதற்கு முன்னால் உள்ள ஆயத்தில் சொல்லப்பட்டது அங்கே அல்லாஹால மனிதர்கள் தங்களை தாங்களே கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற கட்டளையை பிறப்பித்தான் தௌபாவுக்காக வேண்டி இது முசாது இஸ்லாம் அவர்களுடைய அந்த கோபுகள் மிகப்பெரிய ஆபத்தில் இருந்து சிராவனுடைய பிடியில் இருந்து அல்லாஹ் அவர்களை காப்பாற்றி பேருபகாரம் அவர்களுக்கு செய்திருக்க அவர்கள் மிகப்பெரிய அநியாயம் செய்யக்கூடியவர்களாக ஆகிவிட்டார்கள் இணை வைத்தல் என்பது அல்லாஹுக்கு இணையாக வேறொரு பொருளை வணங்குதல் என்பது என் மகத்தான மிகப்பெரிய மாபெரிய குற்றம் என்பதாக அல்லாஹால சொல்லுகின்றார் அதனை அந்த சமுதாயத்தார் செய்த காரணத்தால் ஒரு மிகப்பெரிய தண்டனையை அவர்களுக்கு கொடுத்து அதை தவுபாவாகத்தான் ஆக்கினார் அந்த தண்டனை அவர்கள் தங்களை தாங்களே கொலை செய்து கொள்ள வேண்டும் என்பது இங்கே ஒரு கருத்து நமக்கு விளக்கப்படுகின்றது ஒரு மனிதன் தன்னை தானே கொலை செய்து கொள்வது என்பது கூடாது தற்கொலை செய்து கொள்வது கூடாது முன்னால் நான் சொல்லி இருக்கின்ற இந்த உடல் உயிர் அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய அற்புதமான ஒரு ஞான இது அமானிதம் அமானிதமான இந்த பொருளை இந்த உடலை இந்த உயிரை எப்படி அல்லாஹ் கொடுத்தானோ அப்படியே அவரிடத்தில் திரும்ப கொண்டு போய் ஒப்படைக்க வேண்டும் இது ஒவ்வொரு மனிதனுக்கும் கட்டாயமாகும் என்னுடைய உடலை என்னுடைய உயிரை நானே அழித்துக் கொள்ளுவது அதை ஏதாவது ஒரு காயப்படுத்திக் கொள்ளுவது என்பது கூட என்னுடைய உடலை ஒரு கத்தியை கொண்டு நானே என்னுடைய கையை அறுத்துக் கொள்வது ரத்தத்தை எடுப்பது என்பதெல்லாம் வேண்டும் என்றே அவசியமில்லாமல் அதனை செய்வது கூடாது அதே போன்று ஒரு என்னுடைய உயிரை நானே போக்கிக் கொள்ளுவதும் கூடாது ஹராமாகும் ஆனால் இங்கே அந்த மனிதர்கள் வணிக சிறவையாளர்கள் அவர்களுடைய உயிரை அவர்களே போக்க வேண்டும் என்று அவர்களுக்கு கட்டளையிடப்பட்டிருக்கின்றது தௌபாவுக்காக வேண்டி பக்கத்துலு ஆம் புசகம் என்று அல்லாஹால சொன்னார் இது அவர்களே அவர்களுடைய உயிரை போக்கிக் கொள்வது எப்படி கூடும் என்று சொன்னால் அதற்கு அல்லாஹால கட்டளை இடுகின்றார் மனிதர்கள் தாங்கள் தாங்கள் தாங்களே அதனை போக்கிக் கொள்ளக்கூடாது உயிரை போக்கிக் கொள்ளக்கூடாது அழித்துக் கொள்ளக்கூடாது அல்லாஹ கட்டளை இடுகின்றான் தௌபா என்ன என்பதாக கேட்ட பொழுது அல்லாஹ் கட்டளை இடுகின்றான் பக்கத்துலு ஆம்புசகம் உங்களை நீங்களே கொலை செய்து கொள்ளுங்கள் அதுதான் உங்களுக்கு தௌபா படைத்தவன் ஒரு கட்டளையை சொல்லும் பொழுது அதை நிறைவேற்றுவது கட்டாயமாகும் யாருக்கும் சஞ்சிதா செய்யக்கூடாது மனிதர்களிலே எவருக்கும் எந்த மனிதரும் சஞ்சிதா செய்யக்கூடாது எந்த பொருளுக்கும் சஞ்சிதா செய்யக்கூடாது அல்லாஹ் ஒருவனுக்குத்தான் சஞ்சிதா செய்ய வேண்டும் ஆனால் அதே அல்லாஹ் கட்டளையிட்டான் ஆதமுக்கு சஞ்சிதா செய்யுங்கள் என்பதாக இப்பொழுது அல்லாஹுடைய கட்டளை என்ற காரணத்தால் அதற்கு கீழ்ப்படிவது என்பது கட்டாயமாகும் வாஜிபாகும் ஒவ்வொரு மனிதரின் மீது அதே போன்று இவர்களுக்கு அல்லாஹுடைய கட்டளை பகத்துலு அன்புக்கும் என்பது ஆகவே அவர்கள் தங்களை தாங்களே கொலை செய்து கொண்டார்கள் அது அவர்களுக்கு தௌபா ஆக்கப்பட்டது என்பது விளக்கம் சொல்லப்பட்டிருக்கின்றன மற்றொரு கருத்துலு அம்புசக்கும் தௌபாவுக்காக வேண்டி உங்களை நீங்களே கொலை செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹாலா சொல்லும் பொழுது இந்த இடத்துல அன்பு உங்களுடைய நப்சுகளை கொலை செய்து கொள்ளுங்கள் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள் சூபியாக்கள் இதற்கு ஒரு கருத்தை சொல்லும் பொழுது மனிதனுடைய பாவங்கள் நீக்கப்படுவதற்கும் கொலை செய்து கொள்ள வேண்டும் கத்தல் செய்ய வேண்டும் அப்பொழுது மனிதனுடைய தீமையான குணங்கள் அனைத்தும் நீக்கப்பட்டு நன்மையான வழிகளிலே அந்த மனிதன் செல்லுவதற்குரிய வாய்ப்பு மிக எளிதாக கிடைத்துவிடும் என்பதாக இந்த ஆயத்திற்கு மற்றொரு கருத்தை சூஃபியாக்கள் குறிப்பிடுகின்றார்கள் இது ரசுல்லாய் சலுல்லா அலேவ் செல்லம் அவர்கள் பல ஹதீசுகளின் மூலமாக அறிவிக்கக்கூடிய ஒரு கருத்து மனிதனுக்கு மிகப்பெரிய எதிரிகளாக இருக்கக்கூடியவர்கள் இந்த உலகத்திலே மூன்று நபர்கள் ஒன்று இந்த துனியா இது ஒரு எதிரி மனிதனுக்கு இரண்டாவதாக ஷைத்தான் அல்லாஹத்தாலா பகிரங்கமான எதிரி என்பதாக குரானிலே பல இடங்களிலே சொல்லி காட்டுகின்றார் மூன்றாவது மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய எதிரி சொல்லல்ல சொல்லுகின்றார்கள் உன்னுடைய எதிரிகளிலே மிகப்பெரிய எதிரி உனக்கு உன்னுடைய இரண்டு விழா மத்தியிலே இருக்கக்கூடிய ஒன்று என்பதாக அது நப்சை பற்றி குறிப்பிடுகின்றார்கள் அல்லாஹத்தாலா குரானில நப்சை பற்றி என்பதை பற்றி அடக்கி ஆளுகின்றாரோ அவர் வெற்றி பெறுவார் என்பதை பற்றி பரிசுத்தப்படுத்திக் கொண்டவர் வெற்றி பெற்று விட்டார் என்பதாகவும் கட்டுப்பட்டவர் அந்த நப்சை கடவுளாக தெய்வமாக ஆக்கிக் கொண்டார் என்பதெல்லாம் என்றெல்லாம் அல்லாஹு சொல்லி அதாவது தன்னுடைய மனோ இச்சையை தெய்வமாக ஆக்கிக் கொண்ட மனிதன் ஒரு மனிதனை நபிய நீர் பார்த்தீரா என்பதாக அல்லாஹத்தேட்டு பேராசையை நப்சை தனக்கு கடவுளாக தெய்வமாக ஆக்கிக் மனிதனை பற்றி அல்லாஹால எச்சரிக்கின்றான் அதாவது அந்த நப்சி என்ன சொல்லுகின்றதோ அதன் வழியிலே இவன் செல்லக்கூடியவனாக இருப்பது நப்சை முன்னால் வைத்து இவன் பின்னால் செல்லக்கூடிய நிலையில் ஆவதற்கிருக்கின்றதே அது அந்த நப்சை தெய்வமாக ஆக்கிக் கொள்ளுவதாக அல்லாஹத்தாலா குறிப்பிட்டு அவ்வாறு செய்து கொண்ட மனிதன் மிகப்பெரிய வெற்றி அடைந்து விட்டார் என்றும் அல்லாஹத்தாலா சொல்லுகின்றார் எனவே நப்சை மனிதன் தனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நப்சை அடக்கி ஆளக்கூடிய தன்மை அதை வென்று இவன் அதற்கு அதனை தொடர்ந்து செல்லக்கூடிய நிலையில்லாமல் இவனுக்கு கட்டுப்பட்டதாக நப்சை ஆக்கிக் கொள்ளக்கூடிய நேரம் வந்தால் நிச்சயமாக அந்த மனிதனுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு பரிசுத்தமானவனாக ஆகிவிடுவான் என்ற கருத்தையும் அல்லாஹத்தலா அதன் மூலமாக தெரியப்படுத்துகின்றார் யாரோ குறிப்பிடும் பொழுது நப்சி என்பது மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய தீமைகளை தூண்டிவிடக்கூடிய ஒரு கெட்ட பொருள் ஆனால் அதே பொருளை அதே நப்சை மனிதன் சுத்தமாக ஆக்கி இவன் அந்த நப்சின் மீது சவாரி செய்யக்கூடியவனாக வாகனமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் இருக்க வேண்டும் சவாரி செய்யக்கூடிய கூப்பிடுகின்றதோ எதை சொல்லுகின்றதோ எந்த பக்கம் அழைக்கின்றதோ அந்த பக்கம் எல்லாம் போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் நேராக அந்த இவனை நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடியதாக ஆகிவன் மீது இவன் சவாரி செய்து நப்சுடைய கடிவாளத்து இவன் கையில் வைத்திருந்து இவன் நப்சை கட்டுப்படுத்தி அடக்கி ஆழக்கூடிய உடையவனாக ஆகிவிட்டால் நேரடியாக இவன் சொர்க்கம் செல்லக்கூடிய நிலை உடையவனாக ஆகிவிடுவார் என்றெல்லாம் நப்சு விளக்கங்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றன இந்த ஆயத்தினை குறிப்பிடுகின்றான் நீசிரவேலர்களுக்கு அவர்கள் குற்றம் செய்ததின் காரணமாக காளை மாட்டை வணங்கியதின் காரணமாக அதற்கு தண்டனையாக அதற்கு பரிகாரமாக உங்களை நீங்களே கொலை செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னான் ஆனால் அதே நேரத்திலே மற்றொரு கருத்தையும் அல்லாஹால உட்புகுத்தி சொல்லி காட்டுகின்றான் எந்த மனிதனாக இருந்தாலும் சரி தன்னுடைய நப்சை வென்றுவிடக்கூடிய மனிதன் வெற்றி பெற்று விடுவான் அவனுடைய பாவங்கள் முறியடிக்கப்பட்டுவிடும் அவன் பாவங்கள் இல்லாத பரிசுத்தமான மனிதனாக புனிதனாக ஆகிவிடுவான் என்ற கருத்தையும் அல்லாஹா தாலா தெரியப்படுத்துகின்றான் என்று விளக்கம் தரப்பட்டு இருக்கின்றது பிறகு மூசா அலை இஸ்லாம் அவர்கள் அந்த துருசினா மலையிலிருந்து வந்தார்கள் மக்களுடைய இந்த நிலையை கண்டார்கள் அல்லாஹவிடத்தில் கெஞ்சினார்கள் கேட்டார்கள் அல்லாஹால இந்த ஏற்பாட்டை செய்தான் அவர்கள் அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக வேண்டி ஒரே நாளிலே காலையிலிருந்து மாலை நேரத்திற்குள்ளாக எழுபதி நபர்கள் அவர்களிலே கொலை செய்யப்பட்டார்கள் அவர்கள் தங்களுக்கு தாங்களே கொலை செய்து கொண்டார்கள் தௌபாவுக்காக வேண்டி மூசா அலை அவர்கள் தௌராத் வேதத்தை ஒட்டுமொத்தமாக ஒரே நேரத்திலே பெற்று வந்தார்கள் அது ஒரு பலகையிலே எழுதப்பட்டிருந்தது என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது குரானை தவிர மீதி உள்ள மூன்று வேதங்களும் ஒட்டுமொத்தமாக ஒரே நேரத்தில் அருளப்பட்டவை சவுராத் இஞ்சில் ஜபூர் என்ற மூன்று வேதங்களும் அந்த நபிமாருக்கு ஒட்டுமொத்தமாக அருளினான் அல்லாஹால குரானை மட்டும் இருபத்தி மூன்று ஆண்டுகளிலே கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹத்தால இறக்கி வைத்தான் அதுக்கு நான் சொல்லப்பட்டு இருக்கின்றது இப்பொழுது தௌராத் வேதத்தை பெற்றுக்கொண்டு வந்த முசா அலை இஸ்லாம் அவர்கள் அந்த காட்சியை பார்த்த நேரத்தில் கோபம் மேலிட்டு அந்த தௌராத் வேதத்தை பலகை அப்படி தூக்கி கோபத்தின் காரணமாக தூக்கி எறிந்தார்கள் அது தூள் தூளாக உடைந்து விட்டது இந்த கோபம் அடங்கிய பின்னால் அந்த தௌராத்துடையெல்லாம் ஒன்று சேர்த்தார்கள் இவர்களுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்ட பின்னால் ஒருவருக்கொருவர் வெட்டி கொண்டு கொலை செய்யப்பட்ட பின்னால் அவர்கள் மீதி இருந்த மக்களிடத்திலே நான் அல்லாஹிடத்தில் சென்று ஒரு வேதத்தை பெற்று வந்திருக்கின்றேன் அது தௌராத் என்பதாக சொல்லப்படும் அதில உங்களுக்கு இன்ன கட்டளை அல்லாஹத்தானா சொல்லுகின்றான் சொல்லி காட்டுகின்றான் அதாவது ஏவல் விளக்கு இருக்கின்றான் அவற்றை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதாக மூசா அலை சலாம் அவர்கள் தங்களுடைய சொன்னார்கள் இவ்வளவுலாம் ஏற்பட்ட பின்னாலும் கூட அந்த கௌபுகள் அந்த பழைய நிலை முரட்டுத்தனமான அந்த தன்மையிலேயே அவர்கள் இருந்தார்கள் அதனால மூசா அலை அவர்கள் இப்படி சொன்ன உடனே கூட உடனடியாக அவனை அவர்கள் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை சொன்னாங்க நீங்க போய் அல்லாஹத்தாலாவிடத்துல தௌராத் வாங்கி வந்ததாக சொல்லுகின்றீர்கள் பேசி வந்ததாக சொல்லுகின்றீர்கள் நாங்களும் கூட அல்லாஹ் அல்லாஹ் என்ன பேசுகின்றான் அப்படிங்கிற கேட்கிற வரைக்கும் இந்த தௌராத்த நாங்க ஒப்புக்கொள்ள முடியாது அதனால நீங்க சொல்றத நாங்க நம்பணும் அப்படின்னு சொன்னா அதாவது தௌராத்தை அல்லா தான் கொடுத்தான் இந்த மலையிலிருந்து இந்த மலை என்ற இந்த இடத்திலிருந்து நீங்கள் அங்க போய் அல்லாஹுக்கு தான் பெற்றுக்கொண்டு வந்தீர்கள் அப்படின்னு நாங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அல்லாவை நாங்கள் பார்க்கணும் அல்ல முதல்ல வந்து அல்லாஹுடைய பேச்சை நாங்களும் கேட்கணும் நீங்க எப்படி கேட்டேன்னு சொன்னீங்களோ அதே மாதிரி நாங்களும் கேட்கணும் அப்பதான் ஒப்புக்கொள்ள இல்லாதான் ஒப்புக்கொள்ள மாட்டோம் என்று சொன்னார்கள் இது அவர்களுடைய பிடிவாத குணம் தெரியும் அதனால முசா அலி அவர்கள் சரி அப்படின்னா அல்லாஹுடைய கலாம் அல்லாஹுடைய பேச்சை நீங்களும் கேட்கலாம் கேட்பதற்கு கேட்பதற்காகவே நான் ஏற்பாடு செய்கின்றேன் என்பதாக சொல்லி உங்கள ஒரு எழுபது எழுபது பேர்களை மிக சிறந்த நபர்களாக எழுபது நேர் நபர்கள் பொறுக்கி எடுக்கப்பட வேண்டும் என்பதாக சொன்னார்கள் அதே போல உஷா அவர்களும் ஹருன் அலி சேர்ந்து ஒரு எழுபது நபர்களை பொறுக்கி எடுத்தார்கள் மிகச்சிறந்தவர்கள் உயர்ந்த தன்மை உள்ளவர்கள் முத்தப்பைங்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்களை எழுபது நபர்களை பொறுக்கி எடுத்தார்கள் அல்லாஹால வேறொரு ஆயத்தில் அதை சொல்லி காட்டுகின்றார் செபனன் அவட்டத்திலிருந்து எழுபது நபர்களை பொறுக்கி எடுத்தார்கள் என்பதாக சொல்லுகின்றார் அவர்களை அழைத்துக் கொண்டு அதனால போறாங்க போயாச்சு அல்லாஹத்தாலாவிடத்துல மூசா அலி இஸ்லாமர்கள் முனாஜாத் செய்தார்கள் ரகசியமாக பேசினார்கள் அல்லாஹத்தாலா அதே மாதிரி வாக்களித்தான் சரி என்னுடைய பேச்சை அவர்கள் கேட்பதற்கு ஏற்பாடு செய்கின்றேன் அப்படின்னு சொன்னான் அல்லாஹால உடனே ஒரு மேக கூட்டம் வந்து நபி மூசா அலை அவர்களுக்கு முன்னால் அந்த மலையில ஒரு மென்மையான மேகம் வந்து சூழ்ந்தது அதிலே ஒளிமயமான நிலை தன்மை இருந்தது நபி மூசா அலை அவர்கள் அந்த மேகத்துக்குள்ளே நுழைந்தார்கள் தங்களுடைய இந்த எழுபது நபர்களையும் உள்ளே வருமாறு சொன்னார்கள் உள்ளே வந்தார்கள் மூசா அலை அவர்கள் அல்லாஹிடத்தில் பேச ஆரம்பித்தால் உலகத்திலே நேரடியாக அல்லாஹால பேச அல்லாவதால அல்லாவுடைய பேச்சை மட்டும் அல்லாஹிடத்தில் வசனம் பேசியவர்கள் என்பதாக அவர்களுக்கு ஒரு சிறப்பு பெயர் உண்டு அல்லாவுடன் தொடர்பு கொண்டு பேச ஆரம்பிக்கும் பொழுது மூசா அலை அவர்களின் மீது நூறாண்டியத்தான தன்மை இலங்க ஆரம்பித்துவிடும் அவருடைய முகத்திலே அந்த பிரகாசம் மிக அதிகமாக இருக்கும் அப்படி பிரகாசம் இருக்கக்கூடிய அந்த தருணத்திலே சாதாரண கண்களை கொண்டு அந்த முகத்தை பார்க்க முடியாது சாதாரண கண்களால் சாதாரண மனிதர் அந்த முகத்தை பார்க்க முடியாது அவருடைய கண்கள் பழுதாகிவிடும் அப்படிப்பட்ட ஒரு நூறாணியத்தான தன்மை அவருடைய உடலிலே இருக்கும் முகத்திலே அதிகமாக இருக்கும் அதனால மூசா அலை இஸ்லாம் அவர்களுக்கும் இந்த எழுபது நபர்களுக்கும் இடையிலே ஒரு திரை அங்கே ஏற்படுத்தப்பட்டு விட்டது மூசா அலே இஸ்லாம் அவர்கள் அல்லாஹத்தாலாவுடைய கலாமை கேட்டுக்கொண்டு இருக்கின்றார்கள் பேச்சை கேட்கின்றார்கள் அல்லாவோட பேச்சை கேட்கறது அப்படின்னு சொன்னா நான் நினைக்கிறேன் புதிதாக படைக்கப்பட்டவை எனக்கு இருக்கின்றது தொண்டை தொண்டையுடைய அமைப்பின் மூலமாக பேச்சு என்பது என்னுடைய வாயின் மூலமாக வெளிப்படுகின்றது நாக்கு உருவாக்கி வெளி தள்ளி விடுகின்றது காற்றாக உங்களுடைய காதுகளுக்கு கொண்டு வந்து சேர்க்கின்றது பேச்சு எப்படி உருவாகின்றது அப்படிங்கிறது அது அல்லா தாலாவுடைய குதிரத் தான் நம்ம ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லிக்கலாம் வெளி தோற்றத்துல அல்லாவுடைய குதிரத்து தான் மனிதனுடைய இந்த பேச்சு என்பது ஏன்னா பேச்சு என்பது நாக்கு இருப்பதின் காரணமாக பேச்சு வருகின்றது அப்படின்னு சொன்னா நாக்கு இருக்கூடிய பிராணிகள் எல்லாம் பேசணும் அப்படி பேசறது கிடையாது எல்லா பிராணிக்கும் நாக்கு இருக்குது சரி இப்ப அறிஞர்கள்லாம் சொல்றாங்க மொழி ஆய்வாளர்கள்லாம் சொல்றாங்க தொண்டையிலிருந்து பேச்சு பிறக்கின்றது அப்படின்னு எழுத்துக்கள் எல்லாம் தொண்டையிலிருந்து உருவாகின்றன அப்படின்னு சொல்றாங்க அப்ப தொண்டை இருக்கக்கூடிய பிராணி எல்லாம் பேசணும் அப்படின்னு பேசறது இல்ல எல்லாத்துக்கும் தான் தொண்டை இருக்கு கழுத்து கழுத்துக்குள்ள தொண்டை எல்லாத்துக்கும் தான் இருக்குது ஆனா எதுவும் பேசறதில்லை மனிதன் மட்டும் பேசுகின்றான் மனிதனை போன்று பேசக்கூடிய மிருகம் உலகத்துல எதுவுமே கிடையாது எந்த பிராணி எந்த ஹைவானும் கிடையாது மனிதனை போன்று பேசுவதற்கு யாருக்கும் முடியாது அவ்வளவு அற்புதமாக மனிதனுக்கு பேச்சை அல்லாஹால இப்ப இந்த பேச்செல்லாம் புதிதாக உண்டாக்கப்பட்டவைதான் இதெல்லாம் கதையும் அல்ல பூர்வீகமானதல்ல ஆனா அல்லாவுடைய கலாம் பேச்சு இருக்கின்றது அது பூர்வீகமானது அதனால அல்லாஹுடைய பேச்சை மூசா அலிஸ்லாம் அவர்கள் கேட்டார்கள் அப்படின்னு சொன்னா அதே போல யாரு கேட்க நேர்ந்தாலும் கேட்க முடியாது அப்படி கேட்பதாக இருந்தார் மூசா அலிஸ்லாம் கேட்டாங்க எப்படி கேட்டாங்க அல்லாஹுடைய கலா அல்லாஹுடைய பேச்சை ஒரு திசையில் இருந்து கேட்கவில்லை இப்ப இந்த பக்கத்தை ஒரு வாசை வருகின்றதை சத்தம் எங்க இருந்து வருது இந்த பக்கம் இருந்து வருது அப்படின்னு சொல்லுவோம் இந்த ரைட் சைட்ல இருந்து வருது அல்ல லெப்ட்ல இருந்து வருது வடக்கை இருந்து வருது தெற்கை இருந்து வருது கிழக்கை இருந்து வருது அப்படின்னு சத்தங்களை வந்து திசை குறித்து நாம் சொல்லுவோம் ஆனா மூசா அலை அல்லாவுடைய பேச்சை கேட்டது அவர்களுடைய அந்த உருவம் இருக்குது பாருங்க அதனுடைய எல்லா பகுதிகளிலிருந்து அந்த பேச்சை கேட்டாங்க எல்லா பகுதிகளிலும் மூசாலை சிறத்த நடுவுல நிக்க வச்சா அந்த பேச்சு எல்லா பக்கத்திலிருந்தும் கேட்டது ஏன்னு கேட்டா அல்லாஹுக்கும் திசை கிடையாது எந்த திசையில் அல்லா இருக்கிறான்னு அப்படின்னு சொல்லக்கூடாது சொல்ல முடியாது அதே அவருடைய பேச்சுக்கும் திசை கிடையாது எல்லா பக்கங்களிலிருந்து அந்த பேச்சு வந்தது சரி எல்லா பக்கங்களிலிருந்து பேச்சு வந்தது என்பது மட்டுமல்ல எப்படி கேட்டார்கள் உடல் முழுவதின் உடலில் உள்ள மயிர்கால்கள் வலது இடது என்ற இருக்குது அல்லாஹுடைய ஓசை வருகின்றது அவருடைய பேச்சு வருகின்றது என்பதாக ஆயிடும் அதனால உடல் முழுவதுமாக அவருடைய பேச்சை கேட்டார்கள் உடல் முழுவதும் உடலுடைய சுற்றுப்பகுதிகள் அனைத்திலிருந்தும் அந்த பேச்சு கேட்கப்பட்டது அப்படிதான் சொல்லப்பிலங்க வேண்டும் நம்ப வேண்டும் இல்லைன்னா ஒரு பக்கத்திலிருந்து ஒரு திசையில் இருந்து ஒரு கருவியின் மூலமாக காது என்ற கருவியின் மூலமாக கேட்டார்கள் அப்படின்னு சொன்னா அதுக்கு திசை குறிப்பாகிவிடும் அல்லாவுடைய பேச்சு கதீம் என்பதற்கு நேர் மாற்றமானதாக ஆயிடும் சரி அதாவது மூசா அலை பேச்சை கேட்கிறாரு இப்போ அல்லாஹத்தாலும் அதே மாதிரி அந்த எழுபது நபர்களும் பேச்சை கேட்க மூசாலை சலாத்தை இவங்க பார்க்க முடியல ஒரு திரையிடப்பட்டு ஆனா மூசாலை சலா இருக்கிறாங்க இவங்க அந்த வெண்மையான ஜோதி நிறைந்த ஒரு வேகத்திற்குள்ள இருந்து கொண்டு இருக்கின்றார்கள் அல்லாவுடைய பேச்ச அவங்களும் கேட்டாங்க அல்லாவுடைய பேச்ச அவங்களும் கேட்டான் அல்லா அந்த இடத்துல என்ன சொன்னான் அப்படிங்கறத ஹதீஸ்ல சொல்லப்பட்டு இந்த ஆயத்துடைய விரிவுரையில வரமாக்கள் குறிப்பிடுகின்றார்கள் அல்லாஹுடைய சத்தம் கேட்கின்றது இன்னி அனாஹிலாக இல்லான நிச்சயமாக நான் தான் அல்லாஹ் என்பவன் வணக்கத்திற்குரியவன் என்னை தவிர வேறு யாரும் கிடையாது எந்த தெய்வமும் கிடையாது அன ஜூக்கா நான் மக்காவுடையவன் மக்காவுக்கு பக்கான் ஒரு பேர் முதல்ல இருந்து அதாவது அமைத்தவன் நான் தான் மக்காவை உண்டாக்கியவன் படைத்தவன் நான் தான் அப்படிங்கிற அஹ்ரஜித்துக்கும் அந்த நாட்டில் உங்களை கடுமையான பிடியில் உங்களை நான் வெளிப்படுத்தினேன் திரவனுடைய பிடியிலிருந்து வெளியாக்கணும் அல்லாஹாலா அதை அல்லாஹாலி ஆகவே என்னையே நீங்கள் வணங்குங்கள் அல்லாத வேறு எந்த பொருளையும் நீங்கள் வணங்கக்கூடாது என்று அல்லாஹத்தாலா இந்த பேச்சை சொன்னார் இப்ப இந்த எழுபது பேரும் அந்த பேச்சை கேட்டாங்க எழுபது நபர்களும் அந்த பேச்சை கேட்டார்கள் இப்ப அப்படி பேச்சை கேட்டு அந்த மேக கூட்டம் எல்லாம் விலகின பின்னால மூசா அலை இஸ்லாம் அவர்களும் பழைய பழைய நிலைக்கு வந்தார்கள் இப்ப எல்லாம் தெளிவாச்சு ஆஹ் பேச்ச கேட்டீங்களா எல்லாரும் ஆமா நல்லா பேசணு கேட்டுட்டோம் அப்ப சொன்னாங்க இந்த ஆளு இந்த ரொம்ப மோசமான ஆளுக அப்படி பேச்ச கேட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே மூசாவே பேச்ச கேட்டோம் சரி இருந்தாலும் இப்ப வந்து பேச்சை கேட்கும் எங்களுக்கு ஒரு ஆசை வந்து அல்லா பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா பாத்தா ஆகணும் சொன்னாங்க அப்புறம் பார்க்காம முதல்ல என்ன சொன்னாங்க நீங்க எப்படி அல்லாவுடைய பேச்சை கேட்டீங்களோ அதே போல நாங்களும் நீங்கள் அவர்களிடத்தில மூசாவே உங்களை உண்மை நாங்கள் நம்ப மாட்டோம் அல்லாஹுவை பகிரங்கமாக கண்கூடாக நாங்கள் பார்க்கும் வரைக்கும் உங்களை நாங்கள் நம்ப மாட்டோம் அவர்களுடைய நீங்கள் சொல்லிய நேரத்தில் அப்படின்னு இவங்களை பார்த்து மக்களால் இருக்கக்கூடிய மதியனா இருக்கக்கூடிய யூதர்களை பார்த்து அதாவது உங்களுடைய மூதாதியர்கள் சொல்லிய நேரத்தில் நீங்கள் நினைத்து பாருங்கள் அல்லாவ தெளிவாக கண்கூடாக பகிரங்கமாக நாங்கள் பார்க்கும் உரைக்கும் உங்களை நாங்கள் நம்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லிய நேரத்தில் நினைத்து பாருங்க இப்படி சொன்னாங்கல்ல அல்லாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவுதான் அந்த சத்தம் கேட்டவுடனே அந்த எழுபது பேரும் ஊத்தா போயிட்டாங்க கேட்க கூடாத விஷயம் முதல்ல வந்து பேச்ச கேட்கணும்னு சொன்னாங்க சரி பரவாயில்ல அல்லாமே பார்க்கணும்னு சொன்னாலேஸ் எல்லாமே கேட்டாங்க ஆரம்பத்துல நான் உன்ன பார்க்கணும் நல்லா எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அல்லாஹால சொன்னா லன் தரா நிச்சயமாக என்ன நீ பார்க்க முடியாது அப்படின்னு பார்க்க முடியாது இல்லை இல்லை நான் பார்த்தா நல்லா இருக்கும் ரொம்ப ஆசையா இருக்கும் உன்ன பார்க்கணும் அப்படின் அல்லாவை பார்க்கணும்னா எவ்வளோ ஆசை நமக்கு பிரியான ஒரு ஆளை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா எவ்வளோ ஆசையா இருக்கு நமக்கு ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் பார்க்கல அப்படின்னு சொன்னேன் ஒரு ரெண்டு மூணு வருஷம் ரொம்ப பிரியமான ஆள் ஒரு நாள் பார்க்கலன்னா கஷ்டமா தெரியும் ரொம்ப பிரியமான ஆள் அது அல்லாவை பார்க்கணும் உயர்ந்த நபி சிறந்த நபி உலமை சேர்ந்தவர் அப்ப பாக்கணும் சுட்டி ஜபரி அந்த மலையை பார் அந்த மலை அப்படியே இருந்துச்சுன்னு சொன்னா சௌப்பி இனிமேல் என்ன பார்க்கிறான் அந்த மலை அந்த இடத்துல இல்ல அப்படின்னு சொன்னா என்ன பார்க்க முடியாது அப்படின்னு விளங்கிய உன்னே அல்லாத்தால தன்னுடைய தஜல்லியாத் தஜல்லியாத்தினுடைய ஒரு பிறவி பிம்பத்தை அதனுடைய ஒரு கண்ணாடியில ஒரு கண்ணாடியில சூரியன் தெரியுது சூரியனே கண்ணாடிக்குள்ள கிடையாது ஒரு கண்ணாடி வச்சா சூரியன் கண்ணாடிக்குள்ள தெரியுது கண்ணாடி கண்ணாடிக்குள்ள சூரியன் இல்லை சூரியனுடைய இது தெரியுது அந்த கண்ணாடியில் இருந்து ஒரு வெளிச்சம் புறப்பட்டு ஒரு சுவரின் மீதோ ஒரு பொருளின் மீதோ படுகின்றது இப்ப சூரியனுடைய வெளிச்சம் அந்த பொருள் பொருளின் மீது படுகின்றது வெளிச்சிலிரு வெளிச்சிவுடையா இல்ல அந்த தஜல்லியாத்தினுடைய ஒரு அணுவிலும் அணுவாக எவ்வளவு ரொம்ப குறைவு என்று நாம் நினைக்கின்றோமோ அணு என்று அல்லது அணுவிலும் அணுவாக இருக்கக்கூடிய அந்த அளவுக்கு அல்லாஹாலுடைய தஜல்லி தஜல்லி பெரியடஞ்சு தூள் தூளான உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது இந்த உலகத்தில் அல்லாஹாவை யாரும் பார்க்க முடியாது நேரடியாக இந்த கண்களால் பார்க்கவே முடிய இப்ப நன்முகி நல்ல ககத்தா நரல்லாக ஜஹரத்தன் பகிரங்கமாக தெளிவாக உன்னை அல்லாவை நாங்கள் பார்க்கும் வரைக்கும் உங்களை நம்ப முடியாது அப்படின்னு சொன்னாங்க உடனே ஒரு பேரிடி பெரும் சப்தம் ஒன்று ஏற்பட்டது ஒரு பெரும் சப்தம் உங்களை பிடித்து அதாவது மௌத்து உங்களை பிடித்துக் கொண்டது அர்த்தம் எழுதுறாங்க சத்தம் கேட்ட உடனே அர்த்தம் போயிட்டாங்க எல்லாரும் எழுபது பேர் மௌத்து எழுபது பேர் மௌத்தாய் கீழே கிடக்கும் போது மூசாலை சலம் பார்த்தாங்க மூசாலை சலம் மௌத்தா இல்ல அவங்க அப்படி இருக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த சக்தி எல்லாத்தால கொடுக்குது பாக்குறாங்க எழுபது பேர் மௌத்தானு அழக ஆரம்பிச்சுட்டாங்க இல்ல இது என்ன வம்பு உன பேச்ச கேட்கணும் சொல்லிட்டு இவங்களை கூட்டு வந்தேன் அவங்க கேட்டுக்கொண்டாங்க இப்ப நான் போய் திரும்ப இந்த பனீஸ்வர வேர்கிட்ட போனேன் அப்படின்னு சொன்னா அந்த கூட்டத்தாட்ட திரும்ப போனோம்னா எழுபது பேர் கூட்டு போய் சாவிச்சுட்டு வண்டியா அப்படின்னு கேட்பாங்க நீங்க நான் என்ன பதில் சொல்றது அப்படின்னு சொல்லி அழக ஆரம்பிச்சுட்டாங்க மூசாலை சலம் எப்படியாவது இவங்களை காப்பாத்து மூசா அலை நேரத்துல சொன்னாங்க ரப்பி லவ் சீத்த இது வேற ஒரு இடத்துல அல்லா தால குரான் சம்பவத்தை குரான்ல பரவலாக எல்லா ஜுசுகளும் எல்லா ஆயத்துக்கள் இருக்கு பரவலா மூசா பல்வேறு விதமான படிப்பினைகள் மூசா அலையாத்துடைய வாழ்க்கையில இருக்குது அவங்களுடைய சமுதாயத்துடைய வாழ்க்கையில இருக்கு அதனால மூசா அலையாத்துடைய சம்பவம் பரவலாக எல்லா இடங்களும் சொல்லப்படுது வேறொரு ஆயத்துல எப்படி சொல்லணும் லவ் சீத்த ரப்பி லவ் அந்த அறிவில்லாத மக்கள் அந்த சிலை வணக்கத்தை காலை மாட்டை வணங்கியதின் காரணத்தினால எங்களை நீ அழித்து விட்டாயா அழித்து விடுகிறாயா அப்படின்னு சொல்லி கெஞ்சி அழுது கேட்டாங்க முழு உரிமையும் சாருக்கே உரியது இதை வேறு யாரும் இதிலிருந்து ஒரு பகுதியோ அல்லது இந்த சீடியையோ காப்பி செய்து விற்பனை செய்வதே தண்ட குற்றமாகும் நாங்கள் வெளியிட்ட இந்த சீடியின் நடுவின் உட்புறத்தில் சிறிய எழுத்தில் சாயிதா சென்னை இரண்டு என்பதாக ரிஃப்ளெக்டில் பிரிண்ட் செய்திருப்பதை பார்த்து கொள்ளவும் அலாமத்துள்ளாஹ் அவர்களை எழுப்பணும் இப்போ அல்லா தலா அந்த இறந்த நிலையை எப்படி இறந்தாங்க தெரியுமா அந்த தன்மையை சொல்லி காட்டான் நிலை எப்படி மௌத்தானாங்க தெரியுமா எல்லாரும் ஒட்டுமொத்தமாக ஒரே நேரத்துக்கு மூத்தா இரல ஒருத்தர் திடீர்னு உழுகிறார் மூத்தா போறாரு இவங்க எல்லாம் எல்லாரும் அடுத்த ஒரு உழுகிறார் மூத்த இன்னொருத்தர் உழுவரார் மூத்தாயிரம் இப்படி எல்லாரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு பலர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஒருத்தர் உளுந்து உளுந்து உளுந்து மூத்த ஆயிரம் எழுபது பேர் மூத்த ஆயிட்டாங்க பார்த்துக்கிட்டே அன்பும் தம்புரோன் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் நிலைமையிலே உங்களை பிடித்துக் கொண்டது அப்படின்னு சொன்னா ஒருத்தர் உழுவுறாரு மூத்தாரா இன்னொரு மூத்தார் அவரு ஒருத்தர மௌத் இப்படியே எல்லாரும் எழுபது பேர் மௌத்தாயிட்டாங்க இப்ப அவர் உழுகும் போது விழுந்து மௌத்தாகும்போது இவர் பாக்குறாரு அப்படின்னு சொன்னா எவ்வளவு பயம் இருக்கும் அந்த பயத்தினுடைய நிலையிலேயே இவர்கள் மௌத்தாயிட்டாங்க எல்லாருமே கடைசியில எல்லாரையும் அல்லாஹத்தால திரும்ப எழுப்பினான் என்று அல்லாஹத்தால சொல்லி காட்டுகின்ற இப்ப இந்த நிகழ்ச்சி எப்ப நடந்தது முதல்ல காலை மாட்டை வணங்குனதை முசாலிசம் தௌராத் வேதத்தை வாங்கிட்டு வந்த நேரத்துல பார்த்தாங்க கோபப்பட்ட தௌராத்து வேதத்தை தூக்கி போட்டாங்க உடஞ்சி போச்சு திரும்ப பொறுக்கி எடுத்தாங்க மக்கள் இப்படி சொன்னாங்க நீங்க வந்து தௌராத் வேதம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இதன்படி நடக்கணும் அப்படின்னு அதில் உள்ள கட்டளைகளை எல்லாம் சொல்லி காட்டுற நேரத்துல இது என்ன இவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருக்குது அல்லா தான் இதை கொடுத்தா அப்படிங்கிறதுக்கு அல்லாவுடைய பேச்சை நாங்களும் கேட்கணும் அப்படின்னு சொன்னாங்க கூப்பிட்டு போனாங்க அப்படிங்கறது ஒரு கருத்து இன்னொரு கருத்து இந்த எழுபது பேரை அழைச்சிட்டு போனது முன்னாலேயே அழைச்சிட்டு போனாங்க அப்படின்னு சொல்றாங்க எழுபது பேரை அழை இவர்கள் கொண்டு போனது இருக்கின்றதே அது ஆரம்பத்திலேயே கூட்டிகிட்டு போனாங்க மூசாலிஸ்லாம் அவர்கள் தௌரா வாங்க போனாங்களோ அந்த நேரத்திலேயே அப்பொழுதுதான் இவர்கள் இங்க இணைமைக்கு அந்த காலை மாட்டை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த நேரத்தில் அந்த எழுபது பேரும் அல்லாவ பாக்கணும்னு சொன்னாங்க அவர்களை மௌத்து பிடித்து கொண்டது அவங்க மௌத்தாயிட்டாங்க திரும்ப அல்லாஹத்தால அவர்களை எழுப்பினா எழுப்பின பிறகு சொன்னாங்க இந்த மௌத்தான நிலை நான் நீங்க தௌபா செஞ்சு அதாவது நான் நீங்க கேட்டதுக்காக வேண்டி உங்களை நான் இந்த மௌத்தை ஏற்படுத்தினேன் இது மட்டும் போதாது பிறகு நீங்க போய் இப்ப என்ன பண்ண ஒருவர் உங்களை வெட்டி கொள்ள வேண்டும் அப்பொழுது என்று அல்லாஹால என்பது மற்றொரு கருத்து பேரும் போனது தௌராத்து வேதத்தை வாங்கி கொண்டு வந்த பின்னாலா அல்லது அதற்கு முன்னதாகவா அப்படிங்கறது ரெண்டு விதமான கருத்து இருக்கு சரி முதல்ல சொன்ன கருத்து பெரும்பாலான உலமாக்கள் சொல்லக்கூடிய கருத்து அது பொருத்தமாக இருக்கின்றது உங்களை நாம் எழுப்பினோம் நீங்கள் இறந்து விட்ட பின்னால் அப்படி எழுபது பேர் இறந்து விட்ட பின்னாலே எழுப்பினோம் ஏன் எழுப்பணும் தெரியுமா லால் தஷ்குருன் நீங்கள் நன்றி உள்ளவர்களாக ஆவதற்காக வேண்டி நன்றி செலுத்துவதற்காக வேண்டி ஒரு ஞாபகத்து கிடைத்த உடனே அது போன வாரம் போன தடவை சொல்லப்பட்டது முன்னால உள்ள ஆயிரத்திற்கு வழக்கம் சொல்லப்பட்டது சுக்குரு அப்படின்னு சொன்னா என்ன அப்படிங்கிறது விளக்கம் சுக்குர் அப்படிங்கறதும் வெறுமனே நம்ம ஒரு டீ ஒருத்தர் டீ வாங்கி கொடுக்குறாரு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னா அது சுக்குருன்னு அர்த்தம் இல்ல சரியா ஒருத்தர் வாய் கொடுக்குறாரு சுக்குரியா அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் சுக்குர்னு சொல்றது இல்ல அல்லாஹு தாலாவுக்கு சுக்குர் செய்யறதுக்கு மூன்று விதமான நிலைகள் இருக்குறது நாக்குனால சுக்குர் செய்யறது சுக்ர ஜவாரி உறுப்புகளினால் சுக்குர் செய்யறது இந்த மூன்று விதமான நிலைக்கு பேர் தான் சுக்குர்னு பேர் மூன்று விதமான தன்மைகளும் ஒரு மனித நிலத்தில் ஏற்பட்டால் தான் அவர் சுக்குர் செய்கிறார் அப்படின்னு அருகும் நன்றி செலுத்துகின்றார் அப்படின்னு எனக்கு ஒரு இன்னைக்கு ஒரு நூறு ரூபாய் கிடைச்சிச்சு அல்லாஹு தாலா இதை கொடுத்தான் அப்படின்னு என்னுடைய மனசுனால முழுமையாக நம்பணும் அல்லாஹ் மீது நம்பிக்கை வந்து அல்லாஹ் கொடுத்தான் அப்படிங்கிற நம்பிக்கை மனசுல கல்பல வரும் இது கல்பை சேர்ந்தது அல்பல அப்படி நம்பிக்கை வந்தவுடனே அல்ஹந்தில்லா அப்படின்னு நாக்கில் சொல்லணும்லா சொல்லணும் சுபஹார் அல்லா அப்படின்னு சொல்லணும் அல்ஹந்தில்லான்னு சொல்லணும் ஏதோ அல்லாஹு தாலாவை கூடிய சில வாசகங்களை கொண்டு என்னுடைய நாக்கின் மூலமாக அல்லாஹ புகழ் பேரு சுக்கர் அல் சுக்கர கல்வி மனசுல வர்றது பிறகு நாட்களை சொல்றது அது மட்டும் சொல்லிகிட்டே உட்கார்ந்தா போதாது நம்மளால முடிந்த அளவுக்கு உறுப்புகளின் மூலமாக ஒரு ரெண்டு ரக்காய் தொழுகிறது நாலு ரக்காய் தொழுகிறது அல்லது என்னென்ன உறுப்புகளினால நன்மைகள் செய்ய முடியுமோ அந்த நன்மைகளை செய்யறது ஒருத்தருக்கு எனக்கு ஆயிரம் ரூபாய் கிடைச்சிச்சு கல்வில நினைக்கிறேன் அல்லாஹ் ஒரு பகுதியை ஏழை எளியவர்களை காட்டி தர்மம் செய்யறேன் என்னுடைய உறவினர்களுக்கு கொடுக்குறேன் தேவைப்பட்டவர்களுக்கு கொடுக்கிறேன் தேவைப்பட்ட மனிதர்களுக்காக வேண்டி அதை மனமு வந்து அல்லாஹுக்காக வேண்டி கொடுக்கிறேன் இது எனக்கு கிடைத்ததை என்னுடைய ஜபாரி உறுப்புகளின் மூலமாக நன்றி செலுத்தக்கூடிய அமைப்பில அதை நிறைவேற்றுவது இப்படி எல்லாம் நிறைவேற்றுவது ஒருவருக்கு வேறு விதமான ஞாபத்துகள் கிடைத்தன உடல் சம்பந்தப்பட்ட ஞாபகத்துன்னு வச்சிங்க உடல்ல ஏதாவது நோய் இருந்துச்சு நோய் சுகமாயிடுச்சு எனக்கு தலைவலி வந்துச்சு தலைவலி நல்லா போச்சு உடனே கல்பு நினைக்கணும் அல்லாஹாலை பற்றி அல்ஹந்தும் தலைவலி சுகமானதுக்காக வேண்டி ஒரு நன்மையான காரியத்தை செய்ய முடிந்தால் காரியத்தை என்னுடைய உடல் உறுப்புகளின் மூலமாக செய்யணும் அந்த தலைவலி ஏற்பட்டிருக்கக்கூடிய நேரத்துல செய்ய முடியாத அந்த காரியம் பிறகு செய்யணும் நோய் ஏற்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த காரியத்தை செய்ய முடியாது நோய் நீ தீர்ந்த அதை செய்யணும் இதுதான் சுக்குர் என்பது என்று விளக்கம் முன்னால சொன்னது திரும்ப அதை நினைவுக்காக திரும்ப சொல்லணும் அதே அல்லாஹாலா சொல்லி காட்டுகின்றான் இப்ப உங்களை மௌத்தாக்குன்னு திரும்ப எழுப்பி விட்டேன் உயிர் கொடுத்து எழுப்பி விட்டேன் எழுப்புறதுனால நீங்க என்ன செய்யணும் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக ஆகிடும் லாலிலும் தெஷ்குருவன் நீங்கள் நன்றி உள்ளவர்களாக ஆவதற்காக வேண்டி சும்மா பாகனாக்கும் உங்களை நாம் எழுப்பினோம் என்று அல்லாஹத்தாலா சொல்லுகின்றான் மனிதனுக்கு மவுத்துங்கிறது ஒரு தடவை தான் அது ஆதமலை நாள் வரைக்கும் எல்லா மனிதனுக்கும் அதே ஒரு தடவை தான் மவுத்துங்கிறது இப்ப உங்களை மௌத்தான பிறகு எழுப்பினு சொன்னா அப்ப ரெண்டு மௌத்தா உங்களுக்கு இன்னொரு தடவை மௌத்தா போவாங்கல்ல அப்போ ரெண்டு தடவை உயிர் கொடுத்துட அல்லாஹத்தி அவங்களுக்கு மட்டும் கருத்து அந்த சாயத்துக்கும் எந்த நேரத்துல மவுத்தாக்கணும் அல்லாஹால நாடி இருக்கணும் அந்த மௌத் அல்ல இது அந்த மவுத்து அல்லது இது எடைப்பட்ட நேரத்துல ஒரு மவுத் மாதிரி உள்ள ஒரு அமைப்பு இறந்து விட்டது போல உள்ள ஒரு நிலை அது அதனாலதான் அல்லாஹத்தால உங்களை மவுத்தாக்கிட்டேன் அப்படின்னு சொல்லாமத்து உங்களை சாயப்பத்து பிடித்து சாய் என்ன ஒரு பெரும் சப்தம் அப்படின்னு அர்த்தம் தான் சொல்லப்பட்டிருக்குலாம் சமலாயச சொன்ன அந்த அதிசை வைத்து மவுத்துன்னு சொல்றாரு அவர்களை மௌத் ஆக்கிட்டேன் அப்படின்னு அல்லாத்தாலா சொல்றான் அப்படின்னு அர்த்தம் சொல்றாங்க அல்லாஹத்தாலா வந்து மௌத்த வார்த்தையை போறல அந்த இடத்துல அதனால தவனை முடிகின்றதோ அவ அல்லாத்தாலா இரண்டாவதாக அவர்களுக்கு மௌத்த கொடுப்பான் இப்ப ஏற்பட்ட மௌத்து எடைக்காலம் எடையிலே அல்லாஹத்தால அவர்களுக்கு கொடுத்தது இது ஒரு கருத்து இன்னொரு கருத்து ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு மௌத்த தான் அல்லாஹத்தால ஏற்படுத்திருக்கா ஒரு ஹயாத் ஒரு மவுத் அவ்வளவுதான் ரெண்டு மௌத்து ரெண்டு ஹயாத் அப்படின்னு சொல்லிட்டு வருது குரான்ல வருது வேற ஒரு இடத்துல அதுக்கு வேற ஒரு கருத்து இருக்குது அது பின்னால வரக்கூடிய நேரத்துல சொல்லும் பின்னால ஆயத்து வரும் அமர்த்த நசுன தைனித்த நசுன தைனி அப்படின்னு அல்லஹத்தாலா சொல்றான் அமத்த நசுன தைனி யார்லாம் எங்களை ரெண்டு தடவை நீ மௌத்தாக்கினாய் அதுக்கு வேற அர்த்தம் வேற கருத்து சரி மனிதன் உலகத்தில் இருக்கும்போது ஒரு மௌத் தான் ஒரு ஹயாத் ஒரு மௌத் தாயுடைய வயிற்றுல பிறந்ததிலிருந்து அவன் இறக்கக்கூடிய காலம் வரைக்கும் ஒரு ஹயாத் அதுக்கு பின்னால ஒரு மௌத் முடிஞ்சு போச்சு அதுக்கு பின்னாலும் உள்ளது மௌத் ஹயாத் அது வேற விஷயம் அது கொஞ்சம் கொஞ்சம் சில இடங்கள்ல மவுத்தாக்குறதா அப்புறம் உயிராக்குறது அப்படிங்கிறதுலாம் ஒரே மௌத் தான் இப்ப அவர்களுக்கு மட்டும் அல்லாஹத்தாலா அந்த நேரத்துல என்கேட்டா படைத்தவன் எதை செய்கின்றானோ அது அவனுடைய உரிமையை சேர்ந்தது அவளை கேட்கறதுக்கு யாரும் ஆளே கிடையாது யாரும் கேட்க முடியாது அதனால அல்லாஹாலா என்ன பண்றான் இந்த ஆளுகளுக்கு ரெண்டு மவுத்து முதல்ல ஒரு மவுத்து மவுத்தாக்கி கொஞ்ச நேரம் அப்படி வச்சிருந்தா அப்புறம் திரும்ப எழுப்பி ரெண்டாவது ஒரு தடவை மௌத்தாக்குவான் கடைசி காலத்துல அவங்க எப்ப தவணை முடியுது அஜல் முடியுதா அந்த நேரத்துல மௌத்தாக்குறது ரெண்டாவது நம்ம இது அல்லாஹ் அவர்களுக்கு அவர்களுடைய விஷயத்திலே அல்லாஹத்தாலா செய்து காட்டக்கூடிய அல்லாவுக்கும் எல்லா என்னால எல்லா முடியும் என்று அல்லாஹன்னு சக்தியை உலக மக்களுக்கு நிரூபித்து காட்டுவதற்காக அல்லாஹத்தாலா ரெண்டு மூத்தவர்கள் கொடுத்தான் அப்படிங்கிற என்ன கருத்து ரெண்டு தடவை என்ன இருநூறு தடவை கூட ஒராளை முகத்தாக்கி அல்லாஹத்தால உயிராக்க முடியும் அது அவனுடைய விருப்பத்தை சேர்ந்தது யாரும் அவனை கேட்க முடியாது நீ தான் ஒரு ஆளுக்கு ஒரு முகத்து தானே எப்படி நீ ரெண்டு மூத்தாக்கலாம் அப்படின்னு அவன் போய் யாராவது கேட்க முடியுமா யாரும் கேட்க முடியாது அதனால அவங்களை ரெண்டாவது என்று சொல்லுகின்ற சொல்லுகின்றார்கள் அதற்கு இப்போ ஒரு மனிதனுக்கு துன்பங்கள் ஏற்படுவதற்கு பாருங்க அதுவும் அது அது அதுல மிக அதிகமான பாக்கியம் எது சொன்னா நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக வேண்டி ஒரு ஏற்பாடு நடக்கின்றது சொன்னால் அது மிகப்பெரியது இப்ப அந்த பனிஸ்ரவேலர்களை பார்த்து அல்லாஹ் கத்தல் செய்யப்பட்டு கிடக்கிறாங்க எழுபது நாலாயிரம் பேர் எவ்வளவு பெரிய பயங்கரமான நிகழ்ச்சி ஆனா அது அவங்களுக்கு பெரிய நியமத்து எல்லாம் சொல்றாங்க அது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஏன்னு கேட்டா நீங்க செய்த பெரிய குற்றத்தை இதன் மூலமாக நான் மன்னிச்சுட்டேன் பெரிய பாவங்கள் மன்னிக்கப்பட்டவனாக நான் இந்த உலகத்திலிருந்து போயிடுறது தபருக்கு போறது இருக்கு மிகச்சிறந்தது மிகச்சிறந்தது அது மாதிரி அவங்களுக்கு கிடைச்ச பெரிய நியமத்தை அந்த அவர் ஒருக்கொருவர் கொலை செய்து கொண்டது பிறகு அவர்களுக்கு அல்லாஹத்தாலா அந்த அல்லாஹுடைய பேச்சை கேட்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தான் அதுக்கு அடுத்ததாக உள்ள ஞாபத்த அல்லா சொன்ன குறிப்பிடும்போது நாம் நிழலிட செய்தோம் நிழலிட்ட மேகத்தை நிழலாக ஆக்கினோம் அதாவது கூறையாக ஆக்கினோம் அப்படி வீட்டுக்குள்ள இருந்தா எப்படி குளிர்ச்சியாக இருக்குமோ வெயிலுக்கு பாதுகாப்பு அதே போல மேகத்தை அல்லாஹத்தால் அவர்களுக்கு மேல் முகனாக ஆக்கி விட்டான் இவ பசிக்குதுன்னு கேட்டாங்களை உங்களுக்கு நாம் இறக்கி வைத்தோம் மண் அப்படிங்கிற ஒரு பொருள் மண்ணு அப்படிங்கிற ஒரு செல்வா ஒரு பொருள் அரபில மண்ணுன்னு சொன்னா தமிழ்ல விளங்கிக்காதுங்க மண் அப்படின்னு சொல்லிட்டு மீமு நூனு மண் அப்படின்னு ஒரு ஒரு பொருள் சல்வா அப்படிங்கிறது இன்னொரு பொருள் இந்த ரெண்டையும் அந்த இடத்துல உங்களுக்கு உணவாக நாம் இறக்கி வைத்தோம் இது இது கூட சொல்லப்பட்டிருக்குது முதல்ல அந்த மண்ணுங்கிற ஒரு உணவை அல்லாகத்தால இறக்கி வச்சான் மண் அப்படின்னு சொன்னா அதுக்கு பல விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்குது மண் அப்படின்னு சொன்னா ஒரு இனிப்பு பொருள் அது ஹல்வாவை போன்று இருக்கக்கூடிய ஒரு இனிப்பு பொருள் அதை அல்லாஹ் சொர்க்கத்திலிருந்து வானுலகத்திலிருந்து இறக்கி வச்சான் அது அந்த எத்தனை லட்சம் பேர் இருந்தாங்களோ அத்தனை லட்சத்துக்கும் போதுமான தட்டுகளை வரிசையாக இறக்கி வச்சா அதை சாப்பிடுவாங்க ஒவ்வொரு நாளும் இறக்கி வைப்பான் காலை சுமு நேரத்திலிருந்து சுப சாதிக்குள்ளாக ஒரு மணி நேரம் ஒன்றரை சேர்ந்துடும் எல்லா சகனும் அல்வாவா வரும் எல்லாரும் சாப்பிடுவாங்க எல்லாரும் எடுத்து வச்சுக்குவாங்க அன்னைக்கு பூராத்துக்கு சாப்பிடணும்ல இது மண் அப்படின்னு சொன்னா ஹல்வா அப்படின்னு அர்த்தம் ஒரு அர்த்தம் அல்லது அது ஒரு விதமான பழம் துறஞ்ச பீன் அப்படின்னு சொல்லிட்டு அரபியல சொல்றாங்க அது என்ன பழம் நமக்கு தெரியாது ஒரு விதமான பழம் அல்லது ரொட்டி ஹுபுசு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த ரொட்டி தான் மண்ங்கிறது அல்லது உணவுப் பொருள்களுக்கு உழைப்பும் இல்லாமல் யாருடைய முயற்சியும் இல்லாமல் தானாக உருவாகக்கூடிய ஒரு உணவுப் பொருளுக்கு பேர் மண் அப்படின்னு சொல்றோம் அதனாலதான் சவல்லா அலேஸ்வம் அவர்கள் சொன்னாங்க ஒரு ஹதீஸ்ல சொல்லியிருக்காங்க இந்த காலான் இருக்கு பாருங்க காளான் காளான் பார்த்திருக்கீங்களா சில பேருக்கு தெரியல சில பேருக்கு தெரியாது காலான்றது அது ஒரு இப்படி கொடை மாதிரி இருக்கும் புஸ்தகத்துல இருக்கும் எப்படின்னு கேட்டா இந்த மலை பிரதேசங்கள்ல ஊட்டி குன்னூர் தெரியும் மழை காலத்துல இடி இடிக்குது பாருங்க ராத்திர காலம் சாயந்தரம் போய் பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது வெறும் புல் தரையா இருக்கும் புல் தரையில இருக்கு தரையா இருக்கும் புல்லா இருக்கும் மழை பெய்யக்கூடிய நேரத்துல திடீர்னு இடி இடிக்கும் அந்த இடி இடிக்க இடி இடிச்சு மழை பெய்யக்கூடிய நேரத்துல காலையில போய் பாத்தீங்கன்னா சாயந்திரம் தெரு காலையில நிறைய கொடையா தெரியும் நிறைய கொடையா முளைச்சிருக்கும் காளான் இப்ப பாருங்க யாரும் அத போய் பயிர் செய்யல எந்த உழைப்பும் கிடையாது சிரமமும் கிடையாது திடீர்னு காலை ராத்திரிக்குள்ள காலையில எழுந்துச்சு பாத்தீங்கன்னா நிறைய காளானா இருக்கு அந்த காளான்ல பல வகை இருக்குது பல வகையான காலான் இருக்குது விஷம் நிறைந்த காளானும் இருக்கு நல்ல காலான்கள் இருக்கு மெட்ராஸ்ல சில மார்க்கெட்டுகள் அந்த காளான் வைக்கலாம் காளான்கிறத வாங்கி ஆக்குறீங்க பத்தி ஒரு வாசக ஒரு ஹதீச சொல்றாங்க ஏன்னா அந்த காலத்துல காளானே பார்த்து இருக்கவே மாட்டாங்க ஆனா ரசூல்லாய் சல்லிசுலாம் காளான பத்தி ஒரு ஹதீஷம் அல் கும் அத்து மின் மண் கும் அந்த காளான் இருக்கதே அது மண்ணை சார்ந்தது அப்படிங்கிறாங்க மண்னா இந்த மண் புற எல்லாம் சொல்றாங்க சாரு அந்த சாரு கண்ணுக்கு மருந்தாகும் அப்படின்னு சொல்றாங்க கண் நோய்க்கு மருந்தாகும் அப்படின்னு சொல்றாங்க செலவா ரசூல்லா அல்லாஹாலுடைய தூதரதா அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி ஹதீஸ்களெல்லாம் நிறைய ஆதாரம் ஏன்னா சன்னிசுலத்தின காலத்துல அந்த கா அந்த நேரத்துல அங்க அந்த குமத்துங்கிறது விளைகிறதே பார்த்துருக்க மாட்டாங்க பெரும்பாலா இது புல் பிரதேசங்கள்ல தான் அதிகமா இருக்கு புல் இருக்கக்கூடிய பிரதேசங்கள்ல மழை பெய்யக்கூடிய நேரங்கள்ல தான் இடங்கள்ல தான் அது அதிகமா விளையும் ஆனா அரபநாட்டுல மழையே பெய்யுறதே கஷ்டம் நாலு வருஷத்துக்கு ஒரு மூணு வருஷத்துக்கு ஒரு மழை பெய்யும் ரெண்டாவது புல் தரைகள்லாம் அங்கே அதிகமா இருக்காது இருந்தாலும் அது சில பிரதேசங்களுக்கு தாய்ப்பு இருக்குதுன்னா சில ஊர்கள்லாம் இருக்கிற மாதிரி மழை பிரதேசங்களுக்கு அந்த மாதிரி இடங்கள்ல காலா நிற்கலாம் ஆனால் சல்லா அலேவ் செல்லம் அவர்கள் வாசகத்தை சேர்த்து வேறொரு அதிசல எப்படி சொல்லப்பட்டிருக்கின்றது அல் அஜுவத் மினால் ஜன்னா வகை அப்படின்னு அந்த அதிசல சேர்த்து சொல்றாங்க பேரிசம்பில அஜுவா என்ற ஒரு பேரி இருக்கின்றது அது சொர்க்கத்தில் இருந்து அது விஷத்திற்கு விஷ தன்மைக்கு அது மருந்தாகும் என்பதாக சொல்லுகின்றார் சிரமம் இல்லாமல் ஒருவருக்கு கிடைக்கின்றதோ அது போன்று கிடைக்கக்கூடிய பொருளுக்கு பேர் மண் அப்படின்னு சொல்றது இப்ப அல்லா தாலா வானுலகத்திலிருந்து அந்த மண் என்ற உணவை இறக்கி வச்சா யாருடைய சிரமம் கிடையாது யாரும் பயிர் செய்யல யாரும் உழைக்கல தானாக அது வந்து இவர்களுக்கு கிடைக்கக்கூடியதாக அமைகின்றது அதுக்கு பேர் மண் என்பதாக சொல்லப்படும் ஆக மண் என்பதற்கு பல்வேறு விளைமை எப்படியே சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் அது ரொம்ப இனிமையாக சுவையாக இருக்கும் இனிப்பாக இருக்கும் இதை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க ஒவ்வொரு நாளும் காலையில வரும் சாய்ந்தரம் வரைக்கும் எவ்வளவு தேவையோ அதை மட்டும் எடுத்து வச்சுக்குவாங்க மீதியெல்லாம் அது போயிடும் திரும்பி அந்த தட்டெல்லாம் போயிடும் எவ்வளவு அற்புதமா இருக்கும் அந்த வாழ்க்கை அவங்களுக்கு அப்படியே விட்டுருந்தாங்கன்னா பிச்சா இருந்திருக்கலாம் ஆனா பின்னாலும் ரொம்ப வேலை எல்லாம் அதனால அதை நின்று போச்சு சரி அப்போ அதெல்லாம் சாப்பிட்டு எடுத்து வச்சுட்டே இருந்தாங்க இப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு நிறைய இனிப்பா சாப்பிட்டாங்களா கொஞ்ச நாள் ஆச்சே என்ன மூசாவே இப்படியே ஒரே சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த மண்ணுங்கிறது இது மாதிரி இது சரியில்லை எங்களுக்கு கறிக்கறி வேணும் அப்படின்னா கவரம் ஏதாச்சும் இறச்சி இறச்சி இருந்தா பறவைக்கறி புறாக்கறி ஆட்டுக்கறி அந்த கறி இருந்த ஏதாச்சும் கறி இருந்தால் பரவாயில்ல உடனே அல்லாஹால சல்வா என்ற ஒன்றை இறக்கி வைச்சோம் அது கறி சல்வாங்க சல்வாங்கிறதுக்கு அதே மாதிரி போல விளக்கங்கள் சொல்லுவேன் அது தல காந்தான் முதல்ல உணவு வந்துச்சு அப்புறம் கறி கேட்டாங்க கரியும் வர ஆரம்பிச்சிருச்சு அதே அல்லாஹால உணவையும் செல்வா என்று ஒரு உறவையும் உங்களுக்கு நாம் இறக்கி வைத்தோம் என்பதாக அல்லாஹால சொல்லுகின்ற உங்களுக்கு நாம் கொடுத்தவற்றில் பொருளில் இருந்து நீங்கள் சாப்பிடுங்கள் என்பதாக அவர்களுக்கு நாம் சொன்னோம் அல்லாஹால சொன்ன அவர்களுக்கு நாம் கொடுத்தவற்றில் இதுல ஆயத்திருக்கு இதுக்கு விளக்கம் சொன்னாங்க அதாவது காலையில பஜுர நேரத்திலிருந்து சூரிய உதய நேரத்துக்குள்ளாக அந்த பொருள் வரும் மண்ணு செல்வா என்ற ரெண்டு பொருள் வரும் சாயந்தரம் நீங்களை தேவை சாயந்தர வரைக்கும் தேவை ஒவ்வொருத்தருக்கும் அவ்வளவு எடுத்து வச்சுக்க வேண்டியது ஒவ்வொருத்தரும் தனித்தனியா எடுக்க வேண்டியது ஜமாத்துக்கு பேச்செல்லாம் கிடையாது தனித்தனியா அவங்க எடுத்து வச்சுக்க வேண்டியது அடையா என் கூட்டாளி நாலு பேர் இருக்கு அவங்க சேர்த்து எடுத்து அப்படின்னு செய்யக்கூடாது ஒவ்வொருத்தரும் அவரவருக்கு தேவையானதை மாலை நேரம் வரைக்கும் அதாவது மறுநாள் காலையில் வருதில்லை அது வரைக்கும் எவ்வளவு தேவையோ எடுத்து வச்சுக்க வேண்டியது வெள்ளிக்கிழமை வந்துச்சு ரெண்டு நாளைக்கு சேர்த்து எடுத்து வச்சுக்க வேண்டியது ஏன்னா சனிக்கிழமை லீவு அந்த சாப்பாட்டுக்கு சாப்பாடு சனிக்கிழமை வராது அவங்களுக்கெல்லாம் சனிக்கிழமை லீவு நமக்குலாம் வெள்ளிக்கிழமை லீவ் இருக்குல்ல அது மாதிரி நமக்கு வெள்ளிக்கிழம ஞாயிற்றுக்கிழமை லீவு கிடையாது இஸ்லாமிய முறைப்படி வெள்ளிக்கிழம தான் லீவு விடணும் வெள்ளிக்கிழமை ஜும்மா உடைய நாள் சிறந்த நாள் அது பிரிட்டிஷ்கார காலத்திலேயே அப்படிதான் இருந்துச்சு வெள்ளிக்கிழம தான் லீவ் இருந்துச்சு இவன் வந்து தான் எடுத்து போட்டான் ஞாயிற்றுக்கிழமை ஆக்கி போட்டா எல்லாத்தையும் எல்லாரும் வந்து இந்த நசாராக்களுடைய கோட்பாடுகளை கொள்கைகளை கடைபிடிச்சு எல்லாமே நசாராக்களுடைய பாணியாக ஆகி போயிடுச்சு மாட்டுறது எது மாற்றுறது முஸ்லீம்களுடையலாம் கிடையாது எல்லா உறுப்புகளும் தெரியற மாதிரி சரி அதே மாதிரி இந்த லீவு என்ன அவன் என்ன இதில் வணங்குறான இதை கொண்டாடுறான் அதே மாதிரி உலக விட்டான் இப்போ வெள்ளிக்க வந்துச்சு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை மனம் மகிழ்ச்சியோடு சாப்பிடுங்கள் அது அல்லா தல குழு மின்னாக்கும் உங்களுக்கு நாம் கொடுத்தவற்றில் இருந்து இனிமையானதில் இருந்து அப்படின்னு சொன்னா சொன்ன முறைப்படிக்கு சாப்பிடுங்கள் அர்த்தம் இந்த இடத்துல வேற சில இடங்கள்ல உணவை பற்றி அல்லாஹாலும் போது இடத்துல ஹலாலா ஹலாலான பொருளை சாப்பிடுங்க சாப்பிடாதீங்க இந்த இடத்துல அவர்களுக்கு சொன்ன வாசகம் அது நாம கொடுத்தத எந்த முறைப்படிக்கும் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் சாப்பிட வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றோம் அந்த முறைப்படிக்கு சாப்பிடுங்கள் என்று அல்லாஹத்தால சொன்னா அவங்க என்ன பண்ணாங்க நாளைக்கு வருமா வராத தெரியலையே அப்படின்னு என்ன பண்ணாங்க மருந்து அழைச்சி எடுத்து வச்சுக்கிட்டாங்க வெள்ளிக்கிழமை மட்டும்தான் ரெண்டு நாளைக்கு எடுத்து வைக்கணும் மற்ற நாள் ஒரு நாளைக்கு தான் எடுத்து வைக்கணும் அந்த மறுநாள் சுமுகம் வரைக்கும் இவங்க என்ன பண்ணாங்க மறுநாள் சேர்த்து சேர்த்து எடுத்து வச்சுக்கிட்டாங்க பொரிச்ச கறியில காடை அப்படி பொறிச்சு அப்படியே வருதுல தட்டுல எப்படி இறங்குது அப்படி இருக்கும் அதை எடுத்து நிறைய சேர்த்து வச்சுக்கிட்டாங்க சொல்லி சொல்லி பார்த்தாங்க மூசாலைஸ் எல்லாம் கேட்குறாப்புல இல்லை ஒவ்வொருத்தரும் பல பேர் என்ன பண்ணாங்க எடுத்து வச்சுக்கிட்டாங்க ஓசில கொடுக்குறதுன்னு சொன்னா அப்படித்தான் நம்ம கூட அப்படித்தான் நிறைய பார்க்கலாம் ஓசலை ஏதாச்சும் கொடுக்கணும்னு சொன்னா ஒண்ணுக்கு ரெண்டு ரெண்டுக்கு மூணு கொடுங்க வாங்கிக்குவாங்க சும்மா ஒன்றுமே தேவையில்லாத சில விஷயங்கள் இருக்குங்க நான் பார்க்குறேன் வேறு சில சின்ன சின்ன கிதாபுள் இந்த ஹஜ்ஜு டைமில் இப்போ நம்ம பார்க்கலாம் நிறையா சில பேர் இந்த ஹஜ்ஜ்களுக்கு ஆக வேண்டிய ஓசில சின்ன சின்ன கித்தாப்புகள் கொடுப்பாங்க அந்த ஹஜ்ஜுடைய சட்டங்களை பற்றி அது அது ஒன்று வாங்கிக்கிட்டாரு எங்க வீட்டில் ஒருத்தருக்காரு அவருக்கு ஒன்று கொடுக்கலாம் அப்படின்னு வாங்கி வார் அவர் வா தேவை இருக்காது இவர் ஒன்று வாங்க சரி அதாவே வந்து ரெண்டு ரூபா அப்படின்னு வேலை வச்சுக்கோங்க சும்மா குறைஞ்சாதான் அவர் டீ குடிக்கிறக்காசு ரெண்டு ரூபான்னு வச்சுங்க வேணாங்க அப்புறம் வாங்கிக்கிறேன் அப்படின்றார் சும்மா கொடுத்தவங்க சொன்னா ஒண்ணுக்கு ரெண்டு ரெண்டுக்கு நாலு கூட வாங்குற ஆளுகள் எல்லாம் உண்டு நிறைய நம்ம பாக்குறோம் அந்த கித்தாபே அப்படின்னு சொன்னா சாப்பிடற பொருளுக்கு அங்கிருந்து சொர்க்கத்திலிருந்து பொறிச்சு வந்து அப்படி இருக்கும் அதனால நிறைய இடத்தை வச்சுக்கிட்டாங்க கடைசியில் என்னாச்சு கேட்டேன் இப்படி அநியாயம் செஞ்சு ஆரம்பிச்சுட்டாங்க இவங்க எடுத்து வச்சது சேமிச்சு வச்சதற்கு அது அநியாயம் அந்த அநியாயம் செய்ததின் காரணமாக யார் அல்லாவுக்கு குறைஞ்சு போச்சா இவங்க செய்கிறதுனால அல்லாவுக்கு குறைஞ்சு போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுக்காவில் அவர்கள் அநியாயம் செய்யவில்லை நமக்கு அவர்கள் அநியாயம் செய்யவில்லை எனினும் அவர்கள் தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்டார்கள் சொன்னதை கேட்கலன்னா அவங்களுக்கு அநியாயம் தான் சொல்றான் தொழுவன்னு சொல்லி தொழிலாம இருந்தான் யாருக்கும் நஷ்டம் தொழாதவருக்கு தான் நஷ்டம் அல்லாவுக்கும் நஷ்டம் கிடையாது நோம்பு வையின்னு சொல்றா நோம்பு வைக்க நமக்கு தான் நஷ்டம் வட்டி வாங்காதேன்னு சொல்றா வட்டி வாங்காமதான் நமக்கு தான் லாபம் வட்டி வாங்க நமக்கு தான் நஷ்டம் இது எதை சொல்லுதுன்னு அல்லா சொன்னாலும் அதை செய்யாமல் இருப்பது அவர்களுக்கு தான் நஷ்டமே தவிர மற்றவர்களுக்கு அல்ல உமாம் வளமோன் எப்படி அவர்கள் சேமிச்சு வச்சது வைத்ததின் மூலமாக உமாம் நமக்கு அவர்கள் அநியாயம் செய்துவிடவில்லை வலாக்கின் காணும் என்பதை மோன் அவர்கள் தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்டார்கள் என்று அல்லாஹத்தால சொல்லி அவர்கள் அப்படி செஞ்சிட்டாங்க அப்படி செஞ்சிட்டதுனால கடைசியில அதெல்லாம் வர்றதெல்லாம் நின்று போச்சு வானுலகத்திலிருந்து வந்த அந்த மண்ணு செல்வா எல்லாம் நின்று போச்சு அதுக்கு பிறகு நின்று போனதுக்கு இன்னொரு காரணம் உண்டு அல்லாஹத்தாலா அத பின்னால அடுத்த ஆயத்துக்களை சொல்லுகின்றார் இப்ப மூசா அலை இஸ்லாம் அவர்களுடைய அந்த கவுமகளுக்கு அல்லாஹால ஏராளமான ஞாபத்துகளை நான் உங்களுக்கு செய்த ஞாபத்துகளை இஸ்ரவேலர்களை நீங்கள் நினைத்து பாருங்கள் இஸ்ரவேலுடைய மக்களை நீங்கள் நினைத்து பாருங்கள் என்று அல்லாஹாலா சொல்லி அந்த ஞாபகத்துகளை நினைத்து பார்த்து சல்லாஹ்ஹலத்துடைய காலத்தில் உள்ள அந்த யூதர்களுக்கு அல்லாஹால சொல்லுகின்றார் யூத கிரிஸ்தவர்களை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் நபி என்பதாக ஏற்றுக்கொண்டு இந்த குரானை என்பதாக ஏற்றுக்கொண்டு கலிமா சொல்லி நீங்கள் உண்மையான முஸ்லிம்களாக ஆக வேண்டும் மூமின்களாக ஆக வேண்டும் என்பதை அல்லாஹால குறிப்பிடுகின்றது ஆக பனீஸ்ரவேலர்களுக்கு சொல்லக்கூடிய இந்த வாசகங்களின் மூலமாக விஷயங்களின் மூலமாக மூமினான நமக்கும் அல்லாஹால எச்சரிக்கை செய்கின்றான் நாமும் அந்த ஞாபகத்துக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துல வேறொரு வகையானது அதை விட அதிகமானது இந்த ஞாபத்துகளை கொடுக்கப்பட்ட பாக்கியங்களை நினைத்து பார்த்து சுக்ரு உள்ளவர்களாக நன்றி உள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹால தெரியப்படுத்துகின்றார் அத்தகைய நல்ல பாக்கியத்தை அல்லாஹால மனைவருக்கும் தந்துவாராக আলহামদুলিল্লাহ রাব্বিল আলামিন আল্লাহু সাল্লা আলা সাইয়্যিদিনা মুহাম্মাদি ওয়া আলা আলি সাইয়্যিদিনা মুহাম্মাদি ওয়া বারিকু সাল্লিম আলাইহি রব্বানা আতিনা ফিদ দুনিয়া হাসানাতাও ওয়া ফিল আখিরাতি হাসানাতাও ওয়া কিনা আযাবান আ আমিন ওয়া সাল্লি ওয়া সাল্লিম আলা রাসূলি সাইয়্যিদিনা মুহাম্মাদি ওয়া আলিহি ওয়া সাহবিহি আজিমাই ওয়া আলহামদুলিল্লাহি রাব্বিল আলামিন আসসালামু আলাইকুম রাহমাতুল্লাহি বারাকাত তাవరানവർগৈ পোকাল দিনিলে তাড়মাট্রাম ইল্লামাল சிராத்துல் முஸ்தகி என்னும் நேரான பாதையில் வழி நடப்பதற்கு மர்ஹோ மௌலானா மௌலவி அல்ஹாஜ் கே ஏ நிசாமுத்தீன் அவர்களுடைய திருக்குர் ஆண் விரிவுரை இதுவரை வெளியிடப்பட்ட சூராக்கள் சூரத்துல் ஃபாத்திஹா சூரத்துல் பக்ரா சூரத்துல் அன்பால் சூரத்துல் தௌபா சூரத்துல் யூனஸ் சூரத்துல் ஹோத்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 லலாம